மண் முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தான் உலகத்தை இந்த மண்ணுலும் சரி கீழ இருக்கிற பாதார உலகமும் சரி மேலிருக்கிற பெண்ணுலகும் சரி எல்லா உலகங்களும் இருக்கிற உயிரும் இந்த பாடுவேற்க எல்லா உயிரும் தொழுவேற்க முடியாக அதை ஏன் மண்ணை எடுத்துக்கிட்டாரு மண் நடுவனது கூட இருதலையும் செய்யும் இது பாதாளம் கீழே மேல தேவலாக இருக்கிற மண்ணு சொல்லி கீழே இருக்கிற பாதாளமும் மேல இருக்கிற தேவல நடுவனது எய்த இருதலையும் நாள்தியார் நாள்தியார் அது வேறுபா இது சொன்னாரு அறம் பொருள் இன்பங்கிற மூதுல எது நடுப்பு இருக்கு பொருள் இந்த பொருள் இருந்தால்தான் முன்னால் இருக்கிற ஆரம்பம் பின்னால் இருக்கிற இன்னமும் எய்த இருதலையும் மண்ணு நிறுத்தாண்டகத்தை உண்ணியா உன்னடிக்கே போது இந்த சொன்னேன் அந்த மூவர் தமிழை உகந்து நிற்கும் பாங்குங்கிறனே இங்க எதை எதை முகர்ற அந்த பாட்டுல எண்ணுகேன் சொல்லுங்கிறது பாட்டு தொடக்கம் அந்த எண்ணுகேன் சொல்லுங்கிற பாட்டு தொடக்கத்தை செய்யல எதை எடுத்துக்க ஏனும் பாட்ட வரும் அந்த பாட்டுல எதிர முயற உண்மையா நடிக்க போகுந்தேன் என்ற தொடர இருக்க ஏன் அந்த முன்னும் பின்னும் சொல்லுவதெல்லாம் அவருடைய திருவுள்ள என்னது பெருமாறி போதும்பா இனிமேலாவது திருவடியை அடிச்சுட்டா போதும்பா என்று தன்னுடைய எண்ணத்தை சொல்கிறார் அது அந்த தொடரை முகந்தார் நீங்க பதிகத்தை முகந்ததுன்னு சொன்ன எங்கே முதலில் முகக்கிறார் எங்கே நிறைவில் முகக்கிறார் எங்கே நடுவில் முகிறார் இதுவே ஒரு உரை அல்லவா அந்த பாடத்தினுடைய ஆழம் எங்க இருக்கிறது என்பதை காட்டுகிறார் மோ செய்த இருக்கு மாவட்டங்களையெல்லாம் ஆண்டது இந்த மண் உலகத்தை ஆளுகளுக்கு சேர்க்கிறாராம் நீர் வாழ்க்கை அதனால் உண்யா உன்னடிக்கே போருகின்றேன் எனப்ப அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் மணி பரவாயில்ல பாட்டை சொன்னா அவர சின்ன முடிஞ்ச மாதிரி இதுக்கெல்லாம் உர சொல்லப்படாதுன்னு சொல்லிருக்கேன் கூட சொன்ன பாருங்க என்ன கேன் நினைச்சு பாக்குறீங்க ஒரே கொஞ்சம் பிப்பேல நேர நாகர சொல்றப்போ என்ன ஏன்னு நினைத்து பார்க்கவே என்ன பிறந்து முடிவை என்றும் எங்கே திருவாம் அப்பா அம்மா சின்ன பிள்ளைல என்னென்னலாம் அடம் பண்ணுன்னு தெரியல பயிற்சி வந்து ஒன்று பல்லூடத்துல வச்சாங்க பல்லூடத்துல வைக்கல பொருள் தண்ணியா செலவு பண்ணி படிக்க வச்சு அக்கா தங்கமான அக்கா ஒரு பக்கம் கொடுத்தா கூட நினைச்சு பாக்கிறேன் ஆனா அப்பா அக்காவுக்கு நிச்சய அர்த்தம் என்ன வெளியே பாக்க திருநாவுக்கிறத வரது நானூத்தி எண்பத்தி அஞ்சு பாட்டு வந்துருமே என்ன என்ன இப்படி எல்லாம் இருந்தது அப்பா அம்மா போய் அக்காவுக்கு நிக்கி அதுவும் போய் நான் அக்காவோட இருந்து அதுவும் நீ அக்கா தவிர இருந்து அதன் பிறகு வந்து அக்காவுடன் கூட இந்த பயல் ஒன்னால் நான் நாலு விதமா பாடாகப்படுத்தி அத்தனையும் திருவிழினாலே என்றும் படிக்காத பெற்றோம் கதவு திறந்தது என் என்ப நான் என்ன தெரிஞ்சிட்டேன் எனக்கு என்ன தெரியும் அப்படி எதே நினைச்சேன் ஏதேன் நடந்ததுன்னு சொன்னா நம்ம குடும்பத்துல எம்பெருமான் இணையல்ல உன் திருப்படி செஞ்சது அது தவிர வேற நான் செஞ்சேன் அக்கா செஞ்சது அப்பா செஞ்சேன்னு சொன்னேன் பெருமான் திருவடியே என்ன நல்லா என் சொல்லி என்று திருவடியை தவிர வேற நான் எதை சொல்லி எதை நினைக்கணும் ஒன்று எல்லாம் இவருதான் பாண்டது பாசம் அளரலாம் மலையான் மருகனாய் நின்றாயினியே திருவிழாத்துல வேத விளக்கலாம் ஆனாயினியே திருவையாறு அகலாதான் பார்க்க அதனால உன்னுடைய திருவடி தவிர வேற என்னால என்ன நினைக்கிறது என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது எம்பெருமான் இணையணியே என் முதல் ரெண்டு வரி அவருக்கு தெரியும் அந்த எண்பத்தோரா ஆண்டு வாழ்க்கையில எண்பத்தோரு ஆண்டு வாழ்க்கையில ஒரு முன்னால ஒரு ஆறு ஏழு வீசு வேணா தள்ளிடுங்க சின்ன பிள்ளையா ஒரு எழுபது எழுபத்தி ஆண்டுகளுடைய எண்ணத்தை இந்த ஒரு வரியில சொல்லுங்க பெருமான் இணையால் என் சொல்லிய மூர்த்திகள் இப்படி பாட சொல்லுங்க ஆண்டவங்கல்லாம் அவங்க மோகனத்துல பாடணும் அதான் இரக்கமா இருக்கணும் இரக்கமா இருக்க இரக்க உணர்வுக்கு மோகன அது பாடுகள கொடுத்துப்பானா படுறேன் பரவாயில்ல அதனால யாராவது ரெண்டு போதா பத்தி இருக்கா பாடுங்கயா உங்க திருவதிக்கு வணக்கம் என் கே என் சொல்லி என்ன கேனும் எம்பருமன் இணையின் அல்லால் என் சொல்லி என்ன கேனோ எத்தனை கடவுளை சாமி தான் இருக்கேன் நீங்க அருமையா பாருங்கியா ஆனா அந்த மாதிரி இரக்கமான உணர்வுக்கு இரக்கமா உணர்வு இங்க போய் காலம் எாகமா எனக்குரிய கேடமா ஒரேரா ஏற்க மாட்டேங்கிறான் யார் அது ஏற்கிறதுக்கு இந்த ராணி யார் கமில போடாது இந்த உதவி முன்னாடி பாருங்க சாதம் தாழ்வார்கள் அந்த உதவு குருமனிதன் தாழ்வாழ கோ அங்கு எழுதுங்க அவர் ஆளட்டும் கோகுலிலிருந்து ஆண்டார் நீங்களாக தாளுங்க ஏகன் அநேகன் இறைவன் அணிவாழே நீங்க தூங்குங்க வேணாங்க எல்லா பிறப்பும் பிறந்தலி தான் இழைக்கிறாரியா எங்க போய் கமபதி திருவள்ளுவர் பன்னென்ன பாடற்கு எய்தின் பாடல் பொருளுக்கு ஏற்பத்தான் ஆயிரத்தி பேர் தலைவன் நீ அழுதால் நான் அழும் இல்ல மக்கூப்பையில உங்க பாட்டே சொன்னதா நீ திரித்தால் நான் திரிப்பேன் நீங்க அரைக்க நீ அழுத அது போல எங்க பாடல் பொருள் அழுதால் நீங்க அழு மாதர் கொல்லுங்க இரவு பூரை பாடுங்க நான் ஒரே பாட்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்சேன் பன்னெண்டு ஊர் வரைக்கும் பன்னெண்டு திரு குறைக்கணும் பன்னெண்டு திசைக்கறிவு வச்சு விடுவது இது குழல் இது எல்லாம் அங்க பிடிக்கும் போது என்ன நாங்கள் வாழ்க்கை என்ன திருநிலை பாட முடியாமல் வாசல் வைத்தாய உடம்புல ஒன்பது வாசல் வைக்க என்னன்னு தெரியல ரெண்டு நாள் ஆறு எட்டு ஒன்பது வாசல் வைத்தாய் அடைக்கும் போது உணரமாட்டே நீ ஒவ்வொன்னா அடைக்கும்போது சமாளிச்சுக்க முதல்ல இத பாக்கற அன்னைக்குற நாங்களும் இப்படி பாக்குறோம் அப்புறம் இருக்குமே இருக்கு அப்புறம் இது தகராறு அது நீ கடி வச்சுக்கணும் அப்புறம் இது தகராறு என்ன வர நல்லா உந்த வடையா இல்ல ஆமா போங்க இதை விட வர செய்ய முடியாது கொத்தமல்லி எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு மூக்கல வாசனையே வரல ஆதிவாதி போங்க யாரு வீட்டுல கொத்துவாங்க ஆமா நல்ல கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிட்டு அதான் அருமையா வர பண்ணா கமல் மணி வாசனை வரலேங்கிறாரு அவுமையா வருது இவருக்கு உள்ள போங்க இப்படி மூணா அடிச்சிட்டு வர்றது எல்லாம் ஒழுங்கு பொழுது உணரமாட்டி ஞானத்தலைங்க என்னப்பா ஒக்க அடிக்கும் போது உணரமாட்டேன்னு பாருங்கப்பாங்கி நெறிமயங்கி அறிவு அறிந்திட்டு ஐ மேல் அந்த நல்லதான் இவருக்கு அவர் விளக்காமல் இருக்க திருவிட்டு தேவ இறப்புங்கிற ஒண்ணு வரும்போது பொறி கேளை எல்லாம் காதல கறி இருந்து தாத்தா நான் வந்துட்டேன் தாத்தா இங்க போல் இருந்து அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு என்ன பொறி கேங்கி காதல விடலை என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க நான் தாத்தா என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க பேச மாட்டேங்கிறீங்க தாத்தா பொறி கலைமயி மேமூச்சு இருந்து அறிவு அடிந்த நமக்கு மூணு இருக்குது வாதம் ஒண்ணு பித்தமனு ஒண்ணு சிலையோட்டமும் இந்த மூல வாதமும் பித்தமும் இருக்கிற வரைக்கும் இருப்போம் அந்த சிலையோட்டம என்னைக்கு உயர்ந்ததோ அன்னைக்கு திருவள்ளுவர் நாட்டு மருத்துவம் ஆனா மீண்டும் நாட்டு மருத்துவ நல்ல பேர் இருக்கு யாரு டாக்டர்லயே இருப்பில் வருந்திருக்கு எங்க தமிழ் பிரச்சனை தலைவலிக்க வருது வைத்து வலியை வைத்த தலைவழிக்க எப்படி நோய் வருது வலிமுதலா எண்ணிய என்ன திருக்குற என்ன திரு வழிமுதலா எண்ணியூ வாதம் தித்தம் சிலேட்டுமும் இந்த மூன்று இதுல வாதமும் திட்டமும் தலைதும்னா மருந்து இருக்குது சிலேட்டுமும் தலைதும்னா அதான் ஐ மேலுந்தி ஐயா சிலேற்று ஐயா சிலேட்டுவோம் அள வந்த போது அப்ப அளந்தது போய் யாரே கூட வந்து மனைவி இருந்தோ அல்ல பேரப்பிள்ளை இருந்தோ மகன் இருந்தோ மகள் இருந்தோ ஊடாது நல்ல பெய்யங்கள்லாம் இருந்தா என்ன பண்ண முடியும் என்னமோ நல்லாதான் இருந்தாங்க கொண்டு கொண்டு சொருகுதியா கொண்டு கொண்டு சொருகுது எப்பா அஞ்சு ஆயில ஊத்துல ஆயில முத்துல ஆலம் போதாக அப்பண செய்வான் அமரும் கோயில் அப்ப ஊரால் வரமாட்டாங்கப்பா உள்ளவன் தான் உள்ளவன் யாரு நீங்க உள்ளவன் அவன் தான் பலம் வந்த மரவார நடமாட முடவைய மடை முன்னிருந்தும் அப்படியே பின்னிருந்தே நான் ஞானம் சொன்ன சின்ன உள்ள பலம் வந்த மரவாக நடவார முழவதே அளம வந்த மரவேறு உயிர் பார்க்கும் திருக்கும் உணரமாட்டேன் அதனால் உண்மையா மூவர் தமிழை அவரவளை எப்படி முகந்து வைக்கிறார் அவங்க வரலாறு படிக்கட்டும் படிக்கட்டும் முதல்ல நீங்க முதல்ல எங்களை படிக்கணும் எங்களை படிக்கிறீங்க சொல்லுங்க எனவே போதுகின்றேன் என புகன்று எப்படியான ரொம்ப அருமையான சித்தாந்தங்கள் இதுவரைக்கும் இரக்கமா கரு நன்னிய சிவானந்த ஞான வடிவே நம்முடைய இதுல சிறுமியானபோகத்துல ஞானத்தை காட்டி என்பது மோட்சத்தை வந்ததான் அதனால கரியை கிரியை யோகம் இந்த மூன்று நாளையும் என்ன வரணும் பெற்று பிறகுதான் இந்த கரியகிரி யோகமாகிய மூன்றில் தான் அடைய முடியாது அது வழி வழி அந்த மூன்றின் வாயிலாக ஞானம் என்பதைப் பெற்று அதன் வாயிலாக அந்த ஆன்மா மோட்டார் அதான் அது அவங்க வாக்கியம் காட்டே வடிவாக இருந்தார் எங்கே போய் சார் வீடு பேருங்கிறது என்னது அண்ணலார் பெருமான் பேர் திருவழியின் கீழே ஆண்ட அரசு அமர்ந்தாருக்கும் தகரா மதங்கள்லத்துல வருங்கிடுவர் விடு நம்ம எப்படி பிறந்தோம் எங்க போறோங்கிறதுதான் தகராறு ஐயா என்ன தகராறுன்னு கேட்டா இதுதான் தகராறு நீங்க புதுக்கி விடற வரணும் நாம சொல்றோம் எல்லா விலைகள வாங்க என்னைக்கு வாங்க அங்கே எல்லாம் நீங்க அண்ணன் கூடாது ஒரு கண்டத்தில் கொடுங்க அறம் எனவே நடுவர் இருக்கிற அந்த நீதிகளையும் ஆண்டவனையும் அடைய வேண்டும் என்பதைப் பற்றி எல்லாத்தையும் இறப்பினும் பிணைங்கிடுவார் எங்க பிணை தோற்றத்திலே முடிவு அவ்ளியடிவேயி அன்னலார் தேவடி கே யார் இருந்தா ஆண்ட அரசு அமர்ந்து இருந்தார் மைய அமர்ந்து இருந்தார் அப்ப வீடு பேர் என்னன்னு கேட்டா இந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியை அடைந்து அந்த திருவடி இன்பத்தில் கிளைத்து நிற்கும் அதான் திருவடியே ஆய்விடும் அங்க போனாலும் கூட எங்க திருமால உலகத்துக்கு இருந்த ஆன்மா போகும் போச்சுமே என்ன பண்ணு கேட்டா திருமாவன் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் அங்க இருப்பாங்க இந்த இங்க இருந்து போன ஆன்மா வைகுண்டம் போவோம் அவங்க ரெண்டு அங்க இருப்பாங்க இந்த ஆன்ம வைகுண்டத்தில் இருக்கும் அங்க இருப்பாங்க இந்த இங்க இருந்து போன ஆன்மா வைகுண்டம் போவோம் அவங்க ரெண்டு அங்க இருப்பாங்க இந்த ஆன்ம வைகுண்டத்தில் இருக்கும் இது பேதம் அங்க போய் அவர் அங்க இருப்பார் அப்ப ஒன்றே ஆதரவு செய்ண்டே ஆதரவு ஒன்றும் இல்லாமே அந்த தேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் திருவரியின் கீழ் அது இருந்து அந்த பேரானந்தத்தை இடையராது அதுதான் அப்படியே அப்படி அருமையான சாஸ்திரத்தை அப்படின்னு இப்படியாக வான் அவர்கள் மலர் மகாடி மண் நிறையுலில் மேல் நிறைந்த ஐந்து பேரிய ஒளியின் சென்முதல் யோனிகளாய் எல்லாம் நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதயமா திருநாடி இங்கேதான் சித்திரைகளே சதயத்தன்று நாம் நாவுக்கரச வீடு பெயரடை தான் தெளிவா சித்திரை சதயமாத்தர் சிறந்த வைகாட்டி மூலம் அத்தரை பணிதம் வந்த ஒரு அன்பாருங்க ஆனிமா மகர் சிறந்த புத்தமிழ் ஆதோ உதிய நல்ல ஆடி வந்து புத்தமாஞ்சோதி நாடு பாடிட்டா எல்லாரும் கண்டுபிடித்த அப்ப இருக்கு எண்பத்தி ஒன்று அருள்வாருக்கு எப்பிய நாலட்சியல் தெய்விகள் நாலு லட்சம் முப்பத்தி ரெண்டுல மணிவாக்க இப்பு சம்பந்தருக்கு இப்புவியல் சுந்தரருக்கு பதினெட்டு வயசுல சம்பந்தருக்கு அந்தம் பதினாறு என்று அறி பதினாறு வயசுல இதெல்லாம் வெண்பாவை பாடிட்டதுனால கண்டிப்பாக உரம் அவர் அடியால் ஆண்டாரின் சிறபடிகள் கைவிருந்து புலச்சிரையார் முடிவு போல் திருத்தொண்டர் முயற்சியை முறிகின்றேன் அதனால இதுவரையில் நான் சொன்னேன் இனி புலச்சிரையாக கருத்துகிறேன் அதுக்கு எலக்ஷன் நடப்பதனால தெரியாது குருமூர்த்திகளில் இந்த குடும்பத்துக்காக நாமெல்லாம் கூட எங்களுடைய நம்முடைய பயிற்சனையோ வேண்டுகொள்ள அதிகம் உண்டாகவே கொடுக்கணும் என உடம்புலுக்கே நினைவாக இருக்கிற உங்கள மாதிரி பார்த்தா தெரிவித்து பெரும்பணி அது பலமிட்டே இருக்கும் நினைக்க நினைக்கிறேன் அதனால் அந்த திருப்பணி மிக விரைவாக நிறைவாக அவர்கள் திருவுள்ளம் என்னமாறு இந்த புடம்புழுக்கு விழா எல்லாம் உள்ள பெருமான் உலக பெருமானை நாம் அறிவுவோம் அவர்கள் திருவணிகளை வந்திருக்கின்ற பெருமை தளப்பின் கேள்வி